அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலிலிருந்து ஏசிய மனுவேல் முன்னிரவு நேரம் சென்னை நகரத்து இலுங்கிச்செட்டி தெருவில் புராணத்தொடர் சொற்பொழிவை கேட்க மக்கள் கூட்டம் ஆர்வத்துடன் கூடியிருந்தது அன்று வரவேண்டிய சொற்பொழிவாளர் வரவில்லை ஆனால் வந்தவரோ வெள்ளாடை அணிந்து அழகொழுகும் திருமுகத்துடன் கூடிய ஒன்பது வயது சிறுவர் அச்சிறுவர் அனைவரையும் வணங்கினார் தம் அண்ணன் வர இயலாமையை கூறி உலகெல்லாம் உணர்ந்து ஓதர்க்கரியவன் என்னும் பெரிய புராண பாடலை பாடினார் அனைவரது மனத்தையும் கவரும் வண்ணம் நெடுநேரம் அதற்கு பொருள் கூறினார் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் அமைந்த அச்சொற்பொழிவை மெய்மறந்து கேட்டனர் பெரியோர் அடுத்தொரும் நாளெல்லாம் அவரையே சொற்பொழிவாற்ற வருமாறு அன்பு கட்டளையிட்டனர் யாவரும் வியக்கும் வண்ணம் அன்று உரை நிகழ்த்தியவர்தான் பிற்காலத்தில் சாதிகளிலும் மதங்களிலும் சமய சடங்குகளிலும் உழந்து கொண்டிருந்த மக்களை அவற்றிலிருந்து மீண்டு வரச் செய்தார் அவர்தாம் சமரச சுத்த சன்மார்க்க பாதை அமைத்த வள்ளலார் என்னும் இராமலிங்க அடிகள் சங்க காலத்தில் ஒரு முல்லை கொடியின் துயிர் நீக்க பாரிவள்ளல் தன் பேரையே பரிசாக ஈந்தார் பல நூற்றாண்டுகள் கழித்து பாரி வள்ளலை போல வள்ளலார் வாடிய பைரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பயிர் வாட தாம் வாடினார் வீடுதோறும் இறந்தும் பசியராது வரையும் நீடிய பிணியால் வருந்துவரையும் ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சியெழுத்தோரையும் கண்டு வருத்தால் உயிரிழைத்தார் வள்ளற்பெருமான் இவ்வருத்தம் நீங்கவே வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி சாதி மத வேறுபாடின்றி பசித்தோர்க்கெல்லாம் உணவிட்டார் அங்கு அவர் ஏற்றி வைத்த அடுப்பின் கணல் என்றும் பல்லோர் பசிப்பினியை போக்கி ஆணும் பெண்ணும் சமம் என்பதனையும் மக்கள் அனைவரையும் சாதி சமயம் கோத்திரம் குலம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் வேறுபாடுகளும் வாழ வேண்டும் என்பதையும் சமரச மனப்பான்மை கொண்டு மனிதநேயத்துடன் வாழ வேண்டும் என்பதையும் உணர்த்தினார் வள்ளலார் நன்றி